தேவனுக்கு மகிமை உண்டாவதாக விண்ணப்பம் செய்ய வேண்டும் விஸ்வாசத்தோடு விண்ணப்பம் பண்ணினால் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் ஏறெடுக்கும் ஜபத்தை தேவன் ஏற்றுக்கொள்கிறார் உலகத்தாரின் ரட்சிப்புக்காக மன்னிப்புக்காக விண்ணப்பிக்க வேண்டும் மாறாக அவர்கள் அழிவுக்காக ஜபிக்க கூடாது இச்சை அடக்கத்தோடு பந்தயத்தில் ஓட வேண்டும் என்றெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இப்பொழுது புதிர் சிலைமின் அப்போசலருமான பாஸ்டர் அவர்கள் தேவ செய்தி வழங்குவார்கள் யாவரும் கேட்டு தேவாசி அன்புடன் அழைக்கின்றோம் இந்த மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாய் பரிசுத்தன ஆளிலும் திருச்சபையாய் தேவனாய் ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக அன்றைய அப்போசலாகியோவான் பத்மதேவில ஆவிக்குள்ளாகி கை உருந்தது போல இன்று நம்முடைய அனுபவம் கொஞ்சம் ஒரே அப்படி இருக்கிறபடினால் ஆண்டுவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அலே லோய்யா அலே லோய்யா அலேலோயா ஆமே நாமே அந்த இசைவேலர்கள் இன்று சொல்லி இருக்கிறபடினால் புரட்சாதிகளாயிருந்த நம்மை ஆண்டவர் தெரிந்துகொண்டு இவ்வளவு பெரிய கிருபைக்கு நம்மளை பங்குள்ளவர்களாக மாற்றி இருக்கிறபடினால ஆண்டவரை நாம் சோதரிபமாக உங்களுக்கு தரக்கூடிய செய்தியை உங்களுடைய சமூகத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் நாம் அடிக்கடி கேட்ட செய்தி போல இந்த தலைப்பு இருந்தாலும் உங்களுக்கு இன்று வேண்டிய ஆலோசனைகள் இவைகளிலிருந்து கிடைக்கும்படி நான் நம்புகிறேன் நட்சை நாம் கேட்போம் ஐயா கோவிலை எழுதின பொதுவான நிறுவம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தினுடைய கடைசி ரெண்டு வரியை ஒருவர் வாசிக்கலாம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை நீங்கள் விண்ணப்பிக்க நீங்கள் விண்ணப்பிக்காதனால உங்களுக்கு சித்திக்கவில்லை என்று கத்துட தெருவாக்கு சொல்லுகிறது விண்ணப்பிக்காத விரும்புகிற காரியம் சுற்றி வரவில்லை நீங்கள் விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆண்டவர் தேவன் தமிழக ஜனங்களுக்கு என்று ஆசீர்வாதத்தை வைத்து வைத்திருக்கின்றார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்குரிய வழிமுறைகளை நமக்கு கற்று நம்முடைய தேவைகள் ஆண்டவருக்கு தெரியுமே எல்லாவற்றையும் தான் அறிந்திருக்கிறார் அவர் செய்யட்டும் என்பது ஒரு பொதுவான விசுவாசம் ஆனால் என்ன சொல்லுகிறது என்றால் நாம் ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர்களிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் ஜபம் பண்ண வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நமக்கு விண்ணப்பிக்க வேண்டும் சொ என்பதை வருது சகோதரன் மறுத்திருக்க மாட்டானே இப்பொழுது செய்ய வேண்டிய ஒரு பாகம் இருக்கின்றது வெளியேசித்தால் கல்லை புரட்டிய பிரேதக்குரிய பிரேத கல்லறை மூடி இருக்கிற மூடி இருக்கிற கல்லை நீ தான் எடுக்க வேண்டும் எடுத்துக்கூடாத விசுவாசத்தின் எதிரே காண்பு என்று சொல்லுகின்றார் கல்லை எடுத்து போல நான் வெளியே எழுந்து வருவோம் இல்ல அனைவரின் ஆறு மேல் வெயிட் பண்ணியில் இருக்கிறார் வெயிட் பண்ணி இருக்கிறார் அவர் தான் கற்றனாயி தேவன் கொடுத்திருக்கிற கற்றளையை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றும் போது அவங்க அற்புதத்தை கட்டம் செய்ய போகிறார் அப்படியே அவர் விசுவாசத்துக்கு கல்லை போடுகிறார் என்றார் ர் வெர் அஞான எவ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார் ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் நீங்கள் விண்ணப்பிக்காத இதுவரைக்கும் விண்ணப்பிக்காத அநேக காரியங்களை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் தனித்திருந்து புலம்புகிறீர்கள் தனித்திருந்து அணுகின்றீர்கள் தனித்திருந்து பெருமச்சி விடுகின்றீர்கள் அநேக இடத்திலே சொல்லி உங்களுடைய உள்ளத்தின் பாலத்தை ஆற்றம் பார்க்கின்றீர்கள் என்னிடத்தில் கேடுகிறீர்கள் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்று ஆண்டோர் சொல்லுகின்றார் அலேலியா ரெண்டாம் காக்கெடுப்பு இருபதாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்களில் நமக்கு ஒரு வாசிக்கலாம் உண்மையோ விண்ணப்ப விண்ணப்பம்ண்டினான் விண்ணப்பம்ண்டினான் தேவனத்துல அழுதான் நோக்கி உன் தகப்பனாகிய தாவினா இருக்கிற கர்த்தல் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளில் கருத்துடைய ஆலயத்துக்கு போவாய் என்ன பார்க்கின்றோம் முதலாவது வாக்கியத்தை முதலாவது ஏதுவாக இருந்தால் அப்பொழுது ஆமோசின் குமார் என்னும் திருக்குதரிசி ஆவணத்தில் வந்து இப்படி போய் தாசனாகி அவன் அவனை நோக்கி நீங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துவோம் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் சொல்லவில்லை மனிதர்கள் சொல்லவில்லை கருத்தர் சொல்லுிறார் நடந்தேன் மறிக்க வேண்டும் பிழைத்திருக்க கூடாது என்று விண்ணப்பித்தார் அருமையான தேவையான பிள்ளைகளே நம்முடைய விண்ணப்பத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கின்றது ஆண்டு விடத்தில் ஒரு காரியத்துக்கு ஜோமனால் பிள்ளை நடுத தகப்பன் பிள்ளை அப்ப தகப்பன் தரமாட்டேன் என்று பிள்ளை அந்த தகப்பில் அப்பா அப்பா இருக்கிற தர வேண்டும் என்று கழியும் எப்படி செய்வதற்கு மனித தகப்பன் மன உருக்கமுடையோ அதை விட மேலாக அவர் மனமாறுவதற்கு ஆனால் ஒரு பக்தனு மன்றாற்றிற்கு அவர் உடனே செவிக் கொடுத்து இறங்குகின்றார் இந்த தெற்கன் இந்த திருக்கு தர்சன வார்த்தை சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே பாதி மற்றவரைக்குத்தான் போயிருக்கின்றார் அடுத்த வார்த்தை கத்தெடுத்து உண்டாயிற்று வருடங்கள் வா என்றுபிக்க வேண்டும் ஒரு காரியாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் போது அதை செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது நம்மை பார்த்து கத்தல் சொல்லுகிறார் நம்மை ஒருவோடு பரிசோதிக்கலாம் நம்மிடத்துல ஜெவம் அடைகிறார்களா என்னது வியாதி நிமித்தமாக தண்ணிலுதானே வேதனைப்பட்டு வருகை விடுத்தலாம் சொல்லி சொல்லி ஐயோ எங்கள் நிலைமை இப்படி இருக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிறாரா இப்படி ஒரு வார்த்தையை போட்டால் அவன் நம்மிடத்துல கேட்கிறானா பார்க்கலாம் என்று கத்தல் அப்படியும் செய்ய முடியுமே அப்படி ஒரு தரிசனத்தினுக்கு தர முடியுமே நீ என்பது பிழைக்க மாட்டாள் இந்த காரியம் உனக்கு நடக்காது இதை நான் இது நீ பெற்று கொள்ள முடியாது என்கிற ஒரு நிலையில நமக்கு ஒரு முடிந்தது விண்ணப்பிக்காதபடியால் உங்களுக்கு சுத்தி பெறவில்லை என்று கத்திர்த்து சொல்லுகின்றது விண்ணப்படி நான் தேவரிடத்துல விண்ணப்பத்தை கருத்தர் கேட்டால் கண்ணீரை கண்டா விண்ணப்பினார் அதிகாரி அவற்றாரு இந்த காரியத்தை எனக்கு செய்யும் செய்ய வேண்டும் நான் உலக பிள்ளை என்று சொல்ல வேண்டும் செய்யும் போது அதை செய்வோம் என்று கேட்ட சொல்லுகிறார் இதுவரைக்கும் பெற்றுக் விண்ணப்பிக்க கொடுக்கிறார் உங்களது உங்களுக்கு அவசியமானது உங்களுடைய வாழ்க்கை நிலைமை அறிந்து ரொம்ப இருந்தேன் சென்னைக்கு சென்றிருந்தேன் சென்னையில் இருந்தேன் அவைகளை வெள்ளிக்கிழமை அதிகாரிகள் தான் இங்கே வந்தேன் எனக்கு நேரம் இல்லை அதற்கிடையில ஆட்களும் போன்களும் வந்து நான் ஒரு மனிதோடு அமர்ந்திருக்க முடியாத நிலைகள் வாழ்க்கையில இருந்த போதிலும் அதன் மத்தியில் கத்தறிந்த வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கின்றார் விண்ணப்பத்தை தேவன் கேட்டார் கண்ணீரை கண்டார் கண்டு அந்த நிலையை மாற்றி மரண நிலையை மாற்றி அவரை பிழைக்க செய்தார் என்று வேதம் சொல்லுகின்றது இன்னொரு அம்மாவை நான் பார்க்கிறோம் ஒன்று சாமு புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பன்னெண்டு வரை கிலோ சரங்களை ஒருவர் வாசிக்கலாம் அவள் புருஷனாக நான் உனக்கு அதிகம் என்றான் குழந்தை இல்லை என்று சொல்லி ஏன் அழுகின்றார் பத்து குமாரர்களை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணாள் எழுந்திருந்தால் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் உபாயங்களை பண்ணி தான் பெற்றுக் கொள்ள முயற்சி பண்ணி இருக்கலாம் அதாவது அவர் சொல்லுகின்றார் அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால் பத்து குமாரர்களை பார்க்க நான் உனக்கு அதிகம் அல்லவா ஏன் சாப்பிடாமல் இருக்கின்றார் ஏன் இது அவருக்கு ஆறுதல் இல்லை அவள் முடிவு செய்தார் மனிதர்களிடத்தில் சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்முடைய காரியங்களை மனிதர்கள் தீர்க்க இயலாது அவர்கள் இப்படி அவளுக்கு சமாதானம் தான் சொல்ல முடியுமே ஒளிய நம்முடைய குறைபாடை தீர்க்க அவர்களால் ஏலாது குறைபாட தீர்க்கிறவர் கத்தராயி தேவன் ஒருவர் அவள் எழுந்து தேவ சமூகத்துக்கு சென்றார் ஒரு முடிவு செய்தார் ஆண்டவரத்தில் போய் விண்ணப்பம் பண்ணினார் அண்டவரே எனக்கு ஒரு குமாரனை கொடு அவனை உமக்காக தந்து விடுவேன் உடைய ஊழியக்காக அவனை ஒப்படைத்து விடுவேன் எனில் இருக்கிற குறை நீங்க வேண்டும் என்று தீர்மானித்தோடு வேண்டுதல் செய்த விண்ணப்ப வேண்டும் அருமையானவர்களே தேவத்தில் விண்ணப்பிக்கும் போது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ரங்கத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது வெளியரங்கமாக பெ சூழலில் இருந்தோட வாழ்க்குறை இருந்தோடு விடுதலை பெற வேண்டும் என்றால் விண்ணப்பிக்க வேண்டும் நீங்கள் விண்ணப்பிக்காதி பெறவில்லை என்று சொல்லா விண்ணப்பிக்க ஜபிக்க வேண்டும் அளவுக்கு இவர்கள் வருகிறார்கள் என்று வீட்டில் இருந்து ஜபம் ஆலயத்தில் வந்து ஆலயத்தில் வந்து ஊற்றினார் முடிந்த செய்தி வந்து அப்புறம் இருக்கவில்லை அப்புறம் பெற்றுக் கொண்டவளாக தேவாலயத்துக்கு வந்தாள் என்று கத்திய வாக்கு சொல்கின்றது அருமையான பிள்ளைகளை நாம் தேவ சோகத்துல கேட்கிறவர்களை கத்தர் இல்லை அவர்கள் நமக்கு தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார் என்று வேதம் சொல்கின்றது யாருக்கு இந்த வாக்கு என்றால் தேவனுடைய ஜனங்களுக்குத்தான் மற்றவர்களுக்கு அருமையான பிள்ளைகளே பக்திருடர்கள் தேவன் மேல் பற்றுதல் உடையவர்கள் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தேவனுடைய பிள்ளைகள் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் உடன் பதிலளிக்கிறார் வாசக நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறலை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன் தேவரீன் தோஷத்தை மன்னித்தேன் எதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உண்மை விண்ணப்பம் செய்வான் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் மிகுந்த ஜலபிரபாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது வாசிக்கலாம் சங்கீதத்தை ஒன்று மன்னிக்கப்பட்டதோ மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் என்ன சொல்லிக்கப்பட்டதோ பாவம் இல்லையோ பெற்றிருந்தாலும் இருக்கிறது ஒருவர் என்ன இருக்கிறது காண்பிப்பது மயிமை வார்த்தை சொல்லுகிறது விண்ணப்பிக்காதி வரவில்லை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றது தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த வாக்கு வாக்கு தரப்பட்டிருக்கின்றது அது அப்படினாலே தேவன பிள்ளைகளாக நான் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்னுடைய மீறல் நம்முடைய மன்னிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை கத்தர் எண்ணாமல் இருக்க வேண்டும் நமக்குள்ளே பரிசுத்தாவியான இருக்கின்றார் ஒரே சரீரம் ஒரே சரீரத்துடைய அவையோ இந்த கை வந்து இந்த கண்ணுல விரல் பட்டுவிட்டால் உடனே கையை கொண்டு சோர்ல அடித்து விடுகிறது அல்ல கையை பகைக்கிறது அல்ல உடனே அதே கை அடுத்த கை உடனே தடை விடுகிறது இதுதான் கிறிஸ்தவம் என்று நான் இவருடைய ஜபத்தை தான் கர்த்தர் உடனே சொல்லுகிறபடி ஆண்டுமை உண்டாவதாக அருமையான கற்றுடைய பிள்ளைகளை இவைகளை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் எப்படி இல்லாத வரைக்கும் இரமியா சொல்லும் போது இறைமியா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நான் வாசகின்ற போது இரமியா இவனமாக சொல்லுகிறது நாம் இங்கே பார்க்கின்றோம் உங்கள் அக்கிரம விளைக்கி ால் இது இங்க உள்ள அதற்குரிய தகுதி இல்லை சொன்னார் நம்முடைய சீடர் இடத்தில் சொன்னார் நீங்கள் வீட்டுக்குள்ள பிரது சமாதான வாழ்த்துதலை கோரிக்க சமாதான வாழ்த்து கொண்டு போயிருக்கிறார் பணம் கொண்டு வர்றாரு கடினாய் கிடந்து விரட்டியுடன் அவர் ஓடி போயிடுவார் கடித்து போடுவோம் அதே ஒண்ணமாக நம்முடைய வீட்டை தேடி தேவ மனிதர்கள் ஆசிர்வாதத்தை கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நீங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே சமைக்க கூடாது என்னாவிட்டால் திரும்பி உங்களிடத்திற்கு என்னிடத்தில் வரும் என்று கத்தர் சொல்லவில்லை ஆசிர்வாதத்தை எங்கே கொடுத்து நம்முடைய சீடர் கொடுத்து வைத்திருக்கிறார் அவர்கள் தான் ஆசீர்வாதம் கூறுகின்றது அந்த ஆசீர்வாதம் யாருமே இறங்கும் என்றால் பாத்திரவான்களால் கட்டளை என்ன ஆசிர்வதிப்பது ஆசீர்வதிப்பது அவளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அதாவது அந்த ஆசீர்வாதம் அவர்களை தங்க வேண்டும் என்றால் அவர்கள் அதற்கு பாத்திரவானாக இருக்க வேண்டும் அக்கிரமங்கள் இவைகளை விலைக்கு உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவொட்டாது இருக்கிறது என்று திருவாக்கு சொல்கிறதுல இடிதாங்கி வைத்திருப்பார்கள் இடிதாங்கி வைத்திருப்பார்கள் இடி வரும்போது அதாவது இந்த வீட்டு விழாதபடி அந்த இடிதாங்கள்ளிவிடும் என்று நாம் காண அருமையான தீமையை விற்கிறதுக்கு அப்படிப்பட்ட கருவிகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே நன்மை வருவதற்கு தேவன் என்ன சொல்கிறார்கள் எவருடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் வாக்குவாதம் ஆண்டவர் கேட்பார் ஆண்டவர் கேளார் ஹalleluya ஹalleluya இதற்காக ಸಹಾಯம் கிடைத்திகாலத்தில் பக்திுள்ளவனான உமராகி உன்னப்ப செய்வான் என்று செய்கிற காரண சொல்கின்றார் ஹalleluya அர்மியால தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ಸಹಾಯ கிடைத்திகாலத்திலே விண்ணப்பம் செய்ய வேண்டும் நமக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிக்காக வேலை ஜோலி இல்லாமல் முடிக்க சொல்லவில்லை கடமைகளையும் செய்ய வேண்டும் செய்துவிட்டு எப்ப சகாயம் கிடைக்கும் எப்ப ரெஸ்ட் கிடைக்குதோ எப்போ இடமணி கிடைக்குதோ மடங்கால் ஜபிக்கணும் ஜெபித்தால் பெற்றுக்கொள்வோம் என்று தேவன் என்ற பிள்ளைகளாய் நமக்கு இறைவன் வாக்குறுதி இருக்கின்றார் செலையிலோயா அதற்காக நான் ஆண்டு ஒரு ஸ்தோத்திரிக்கிறேன் செலையிலோயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக எவனுடைய ஆபியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பார்க்கவான் அவனுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவனை கத்தர் ஆசிரியர் வதிப்பார் ஆலயத்தில் அந்நிய பாஷ பேசுகிறோம் ஆலயத்தில் கத்தரை துதிக்கிறோம் ஆண்டவர்கள் பாடி மகிமைப்படுத்துகிறோம் வெளிய போனால் நம்முடைய இருதயம் அவங்களுடைய வாயும் எப்படி இருக்கிறது என்கிறதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று இந்த வார்த்தை உங்களுக்கு தரப்படுகிறது எல்லோருக்கும் இல்லாவிட்டாலும் அநேகருக்கு இந்த வார்த்தை தரப்படுகின்றது அதனுடைய கத்தளை இந்த நாட்களிலே கத்தர் சொல்கிறார் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில விண்ணப்பிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவியிலே கபடு இருக்கக்கூடாது நம்முடைய அக்கிரமங்களை கத்தர் எண்ணவே கூடாது அவர்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும் அவைகளை மன்னிப்பு எப்போல ஒரு காகிதத்தை எடுத்து சதையான பிள்ளைகளை சொல்லுகிறது விழப்பியுங்கள் விண்ணப்பிக்க நீங்கள் ஆவியிலே கபடம் இல்லாமல் இருங்கள் விண்ணப்ப நீங்கள் அதாவது தேவன் உங்களுடைய குற்றத்தை பார்க்கிறது போல் இல்லாத முடியாத பிள்ளை என்னுடைய மகன் என்று சொல்லும்படியாக அநேகருக்கு புனைப்பெயர் வைத்து அழைக்கிறார் பாருங்க வேகத்தில் நான் பார்க்கிற சிறைகிதனாகி ஆமரமே என்று அழைக்கிறார் ஏற்றவன் என்று ஈசாயின் மகனாகி தாவீதை மிகவும் பிரியமான அரியலை சொல்லுகின்றார் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு புனைப்பெயர் வைத்திருக்கிறார் அவளுக்கு நேற்றல பெயர் உண்டு அவருடைய கிரிகளுக்குரிய பெயரை சூட்டுகின்றார் பிள்ளைகள நான் விண்ணப்பிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அதற்காக தேவனுக்கு சூழ்கிறேன் ஆவில பிரசுத்தாய்ப்பு நம்முடைய ஆவியில கபடு இருக்க தேவனை தியானிக்க ஆரம்பித்தவுடனே மகி மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கண்ணை மூடிய வேண்டும் மெல்லி சந்தத்தை கேட்க வேண்டும் அந்த நிலைக்கு நாம் இருந்து கொண்டு உணர்ப்பிட்டால் அதற்கு உடனே பதில் கிடைக்கும் பதில் நிச்சயமாகவே கிடைக்கும் இவைகி நமக்கு உண்டா நம்முடைய ஜெபத்திற்கு இது ஒரு தடையா ஏன் நாம் ஜெபித்தும் பெற்றுக் கொள்ளவில்லை என்கிறதம் சங்கீதம் முதலாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது என் கூப்பிடுதலை கவனியோ கவனியோ கபடம் இல்லாத உதள்களில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்துக்கு செவிகொடும் கபடம் இல்லாத உதவிக்கப்படும் கவல் விண்ணப்போது பாருங்க அப்படி சொல்லுகிறார் ஜபம் என்னும் போது அண்ணவரே கபல் இல்லாத என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு கேட்பாருங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாகும் ஏன்னா இணையத்தில் காப்படில்லை முதலில மாறுபாடு இல்லை முதலில் ஒரே வார்த்தை சத்தியம்தான் வேற புரட்டுவாய் ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன் கத்தாவே என்று உணர்த்தக்கதாக நம்முடைய மிஞ்சு எண்ணுகிறது இல்லை மிஞ்சின நீதிமானங்களும் நம்முடைய ஆத்மம் நமக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறார் அது எந்த பக்கமும் சாயாது நமக்குள் இருக்கிற ஆத்மா நாம் குற்றம் நம்மை குற்றப்படுத்தும் நம்மை குற்றப்படுத்தும் புறப்படுகிற கேட்டுகிறோம் விண்ணப்பம் கற்ற வார்த்தை என்று நம்மை பார்த்து சொல்லுகின்றது விழப்பம் சொல்லி இருக்கிற அதே வார்த்தை தான் சொல்லுகின்றார் அதே தான் சொல்லுகின்றார் இருக்க வேண்டும் அதாவது உள்ளொன்று புறம்பென்று நம்மளே இருக்கக்கூடாது பெற்று கொண்ட தேவன பிள்ளை அழகு இதுதான் நமக்குள்ளே இருக்கிற நான் ஒரு நாள் பிராஞ்சிக்கு நான் பாசம் போயிருக்கும் போது எனக்கு வெளிப்படுத்துல் ஒரு பரிசுத்தவான் வருகின்றார் அவர் பெங்களூர்ல இருந்து வருகின்றார் அங்கிருந்து ஒரு சைடு ஒரு டிரம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் அன்றைக்கு பரிசு ஆராதனை ஆரம்பிக்க போகிறது இல்ல ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது ஆறாந்து இடையில வந்தார் வந்து டிரம் வைத்து விட்டு உடனே பிரசங்க அவர் எழும்பி என்ன சொல்லுகிறார் எல்லாரும் தங்களுடைய தேவனாய்க்கு ஆச்சரியமா இருந்தது எல்லோரும் பழகாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்றுதான் ஆராதனை ஆரம்பிக்கிறது எல்லாரும் கடவுளை பரிசுத்தப்படுத்துங்கள் என்றால் அது எப்படி என்று எனக்கு ஒரு கேள்வி மாதிரி எழுதினது அதுக்கு தெரிய வந்தது பிள்ளைகளை நம்முடைய இதயத்திலே ஆண்டவர் இருக்கின்றார் நாம் பாவம் செய்தால் அவர் கரை விடுவார் நாம் பரிசு அவர் பரிசுமா இருப்பார் நாம் எவ்வளவுக்கு உடல்நடைகள் எந்த அளவுக்கு கத்தனை பிரியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் உலர்ந்து மகிமைப்படுவார் நாம் தவறு செய்துவிட்டால் அவர் உலர்ந்து துக்கப்படுவார் அந்த துக்கம் நம்முடைய துக்கமாக மாறிவிடும் அடையே இடையிடையே நம்முடைய வாழ்க்கையில் எனமரியாத சில துக்கங்கள் வருகிறது பாருங்க ஒன்றும் சொல்ல சொல்வார்கள் ஒன்றும் தெரியவில்லை ஒற்றைகள் மாதிரி ஒரு கலக்க மாதிரியே இருக்கிறது என்ன என்று ஒரு காரணமும் தெரியவில்லை சொல்வாரு காரணத்தை அவர்கள் கண்டுபிடிக்க தாராளமாக செய்துட்டு வந்திருப்பாரு மறந்து விடுவார்கள் ஆனால் ஆவியானவர் மறக்க மாட்டாரு அவர் என்னை உள்ளே வைத்து கொண்டு நீங்கள் கரைப்படுத்துகிற வேலை செய்கிறீர்களா என்று துக்கமாக இருப்பார் ஒரு ஓரத்துல அருமையான தேவடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவரத்திலே அசுத்தப்படுத்துவேன்லையா மகிமைப்படுத்த ஆண்ட நமக்குள்ள உடன்தே நாம் செய்ய வேண்டும் இந்த வாரம் செய்த ஆண்டவர் பிரியமா இருக்குமா இப்படி செய்வது சரியா ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாரா உள்ளிருக்கிற அவர் துக்கப்படுவாரா சந்தோஷப்படுவாரா என்கிறதை நாம் தியானிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் வார்த்தை சொல்கிறது விண்ணப்பிக்காதபடினால் உங்களை கைகூடவில்லை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார் நாம் உன்னுடைய வாழ்க்கையில இசைக்கியாவை போல அவனுடைய சோபத்தில் சொல்லுகிறவர்களாக அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு நாம் ஜபம் பண்ணி விண்ணப்பிக்க ஆரம்பித்தாலும் பதில் கிடைத்தது பயப்படாதே நீ பிழைக்க பிழைக்கார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும் எந்த பயமுறுத்தல் வந்தாலும் சரி எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நம்முடைய ஆத்மா குற்றப்படுத்தாமல் நாம் கிளியராக என்றால் நாம் ஜெப மண்ணன் ஆழ்கத்திரை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக வரும் அப்படி இல்லாவிட்டால் அதில் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் கேட்பாரோ கேட்க மாட்டாரோ கிடைக்குமோ கிடைக்காதோ எப்படியோ என்ற சூழல் ஏற்பட்டுவிடும் ஆனால் அப்படினா இன்று கத்தடைய வார்த்தையை நம்மை பார்த்து சொல்கிறது விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்கிற பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையை கத்திற்கு முன்பாய் செம்மையாக கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாம் என்ன காரியங்கள் நிறைய இருக்குது நிறைய இருக்குது அதாவது என்ன பர்சுத்தாய் பெற்றிருந்தாலும் அதாவது நிறைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டியது இருக்கிறது நம்ம அடிக்கடி சொல்லிக் இருக்கிறோம் ஆட்கள் பேரை மட்டும் சொல்லாமலே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தான் சொல்லலை மற்ற எல்லா மட்டையுமே நாம் ஆனாலும் யாருக்கோ என்று பலர் எழுகிறாரு சிலர் திரும்பி திரும்பி பார்க்கிறார்கள் அவர்களுக்கு இருக்குமோ இவர்களுக்கு இருக்குமோ என்று சொல்லி எழுகின்றாரு இல்லை அருமையானவர்களே இந்த வேத வெளிச்சத்துல நம்மை நாம் கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டு விரும்புகின்றார் அலையலுயா அலுலுயா அலெலுயா விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொன்னார் இரண்டாவதாக யாக்கு உழவுனு பதிவாக இருப்போம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்து ஒருவர் விண்ணப்பதாக தமிழக இச்சைகளை நிறைவேற்ற வேண்டிய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பிக்கிறபடியால அவைகளும் கிடைக்கவில்லை என்று யாக்குமத்தினுடைய நிறுவனத்தில் அருமையான பிள்ளைகளது பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது நிறைவேற்ற ஒருவருக்கு சென்றிருந்தோம் வெளிப்படுத்தல் பெற்று அந்த வீட்டில் ஒரு உபவாசபோசத்தில் முடிந்த பிறகு கேட்டோம் எதற்காக இதுவரைக்கும் எங்களுக்கு அவன் ரட்சிக்கப்பட வேண்டாம் சாகன ஜபம் கேட்பார சாபை விரும்பாமல் அவன் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்றே விரும்புகின்ற எந்தாலும் கத்திரவரை மாற்றிவிட முடியுமே நம்முடைய நீங்கள் தகாதமாக உங்களுடைய அழித்து போட முடியாத நீங்கள் விண்ணப்பம் மேல போகிறதில்லை கத்துறதை கேட்கிறது சில இச்சையை நிறைவேற்றுவதற்காக விண்ணப்பம் செய்கிறார்கள் சொல்ல வேண்டியதில்லை இன்றைய வாலிபு சமுதாயத்துக்கு நன்றாக தெரியும் அருமையான பிள்ளைகளை தங்களுக்கு கொண்டிருக்கிற இச்சை தங்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நிறைவேற்ற வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற விண்ணப்பம் கேட்கப்படுவதில் அன்றவரே இந்த பக்கத்தை வயல் பக்கத்தில் இன்னொரு வயல் இருக்கிறது அந்த வயலை எனக்கு வாங்கி அவட்ட பிடிஞ்சி ஆகக்கூடும் என்று ஜபிக்கிறேன் இச்சை நிறைவேறேன் இப்படி நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெவம் தங்களை விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபம் எதிராக இருக்கிற தரிசனம் கொடுக்கும் அவனை காப்பாற்ற என்ன நாம் ஜெபமணரா அந்த ஜபம் கேட்கப்படும் இல்லை அவனை அழைத்து போடும் என்றால் அந்த ஜபம் கேட்கப்படாது அருமையாள தேவைய பிள்ளைகளை அறியாமையினார் இன்று கிறிஸ்துவ சமுதாயத்தை பசு பகைக்கிற கூட்டங்கள் உலகத்தில் நிறைய எழுந்திருக்கிறது சொன்னார் பிதாவே இவர்களை அழைத்துக் கூடாது பிதாவே இவர்களுக்கு சேவானு அப்படித்தான் ஜபம் அண்ணன அவ்வளவு சுத்தவதை கொலை செய்கிறார்கள் கல்லறிந்து நாலு பக்கம் இருந்து கல்லறி மேலே விழுகிறது ஜீவன் போன மன்னித்தழுது அறியாமல் செய்கிறார் அந்த ஜபம் கேட்கப்படும் கற்றலா இயேசு சேவானுடைய ஆத்மாவை எழுப்பி நின்று வரவேற்பார் என்று எழுதியிருக்கிறது அவர்கள் நரகத்துக்கு போயிட வேண்டாம் என்று சொல்லி ஜபம் அணிஞ்சார் எழுப்பி நின்று இந்த பக்தன் வரகிறான் வீர மரணம் அடைந்தேன் என்று வரவேற்றார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கட்டிட பிள்ளைகளே அநேகர் விண்ணப்பித்தோம் அவைகளை பெற்றுக் கொள்ளாமல் இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற மாட்டாது என்று இறைவாக்கு சொல்லுகிறது ஜனங்களை பாருங்கள் எவ்வளோ பெரிய புதுமைகளை கண்டவர்கள் எவ்வளவு பெரிய புதுமைகளை கண்டவர்கள் அவர்கள் வழி நடந்து வரும்போது சமுத்திரம் அவர்களுக்கு வழிவிட்டு கொடுத்தது அவர்களை வழிநடத்தும்படியாக பார்வையுடைய சேவைகளை பின்னாலே துரத்துக் கொண்டு வருகின்றார்கள் அதை மறைப்பதற்கு ஒரு மேகம் அவளுக்கு பின்னாலே எழுபது அவர்களுக்கு முன்னாலே வழிநடத்துவதற்கு அக்கிரி சம்பவங்கள் வழிகாட்டி கொண்டே இருந்தது வாரத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார் சாப்பிடுவதற்கு எத்தனையோ புதுமையான காரியங்களை செய்த போதிலும் இவர்கள் பழைய எகிப்த நினைக்கும் எங்களுக்கு இறைச்சி வேணும் மாம்சம் வேணும் என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தார்கள் சங்கிதோ அவர்கள் இதோ அவர் கண்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புற புரண்டு வந்தது அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ தம்முடைய ஜனத்திற்கு மாசத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார் இப்ப மாம் அதாவது கணவன நடக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மண்ணாவை விண்ணப்பங்கத்தோடு சமூகத்துல கேட்கப்படுமா ஆனால் இப்படி முருமுறுப்பை கத்தர் கண்டார் மாம்சத்தை கொடுத்தார் கொடுத்த கொடுத்து கொஞ்ச நேரத்தில் கொடுத்தவர்கள் எல்லாம் கொன்று போட்டார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே விச்சையை நிறைவேற்றும் முடியாக விண்ணப்பிக்கிறார்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நாம் காணுகின்றோம் இப்போ அற்புதங்களை கண்டபோதிலும் நம்முடைய வாழ்க்கையிலேயே கத்தர் ஒருவருக்கு ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் எத்தனை அற்புதங்கள் எத்தனை அற்புதங்கள் எத்தனை புதுமைகள் நம்முடைய வாழ்க்கையில கத்தர் செய்திருக்கின்றார் நாங்கள் தேவசவத்தில் சொல்லி இருக்கின்றோமே வாழ்க்கையில் ஒரு சின்ன குறை வரும்போது அல்ல வாழ்க்கையில் நம்முடைய விருப்பம் என்று இருக்கும் போது அது நிறைவேறவில்லை என்பதற்காக ஒரு மறுக்கவும் இஸ்ரோல் திருஷ்டாந்தங்களாக ஆண்டு எழுதி வைத்திருக்கிறார் அருமையான பிள்ளைகளின் வாழ்க்கை வரலால் நமக்கு திருஷ்டாந்தமாகவும் புதிர்பாட்டு மக்களால் நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் என்று வேதம் சொல்லுகிறது விண்ணப்ப அங்கீகரிக்கவில்லை அவ மூண்டது என்று நாம் காண்கின்ற அவர்கள் காண தார்வடி நடத்தப்பட்டார்கள் வழித்தொன் போதிலும்பு எ சாப்பிட்ட ஆகாரத்தின் மேலுள்ள இச்சை அவர்களுடைய நீங்கவே இல்லை அடிக்கடி அவர்கள் சொல்வார்கள் பழைய தலைவனை தெரிந்து கொண்டு ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு போயிவிடுவோம் அங்கே நான் அடிமை தொழில இருந்தாலும் பாவ வாழ்க்கையில நாம் இருந்தாலும் கடவுளை ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் நமக்கு நிறைவேற்றினோமே பானை பக்கத்தில் உட்கார்ந்து நல்லா இறைச்சி சாப்பிட்டான் வெள்ளரிக்க உள்ள பூண்டு அது இது கண்டது என்ன என்னன்னா ஆச்சை நமக்கு இச்சை இருந்ததும் அதெல்லாம் சாப்பிட்டோமே இந்த வராந்திரத்திலே ஒரே மண்ணா அந்த மண்ணா எப்படி ரிசி இருந்ததா தேதர்கள் அப்படிமே இந்த கூட்டங்கள் இப்பொழுது ஆங்கில சமூகத்தில் இறச்சுவேனா இறச்சுவேன உறமுறை அவர் இச்சையை வெறுக்கவில்லை அறுபடி போய்விட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான பிள்ளைகளே இன்று தேவ சமத்தில் நம்மை பார்த்து இழவாக்கு சொல்லுகிறது ஏழைங்கள் இச்சை நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி நாம் ஏறெடுக்கிற ஜபம் கேட்கப்பட மாட்டாது அதே எழுபத்தி எட்டாம் சங்கீதம் முப்பதாவது வாய்க்கெட்டை ஒருவா செய்யலாம் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை அவருடைய போஜன அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபர்கள் எழும்பி அவர்கள் எகித்திலிருந்து பயணம் செய்தார்கள் எத்தனை மக்கள் பரலோக யாத்திரை செய்கின்றவர்கள் அந்த இச்சை மாம்ச இச்சையை உள்ள வைத்துக் கொண்டேதான் பரலோக யாத்திரை செய்கிறார்கள் அது முத்து முற்றுபறாது வழியிலே நின்று போய்விடும் என்று நாம் காணுகிறோம் அருமையான தேவையான பிள்ளைகளே நமில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில் எதுவா அது இச்சை என்று அதற்கு பெயர் என்று நாம் காணுகிறோம் தேவர் விரும்பாத கத்தடை வார்த்தை சொல்லுகின்றது ஆனால் அப்படினா அருமையான பிள்ளைகளே நாம் இச்சையை வெறுக்க வேண்டும் விட்டுவிட வேண்டும் அங்கே நாம் முன்பு பார்த்தோம் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியல் கவலை இருக்கக்கூடாது பாவத்தை கத்துற எண்ண கூடாது அக்கிரமத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியிலே கவடம் இல்லாதவர்களாக நாம் இருந்து வேண்டும் என்று பார்த்து இங்கே என்ன சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே பழைய இச்சை பழைய பாவம் பழைய எண்ணங்கள் எதையும் திரும்பி பார்க்க கூடாது ஒரு சிலரை தெரியும் பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போன பிறகு கணவன் வேலைக்கு போன பிறகு இவங்க ஞானசாக எடுக்கும்போது ஆபரணங்களை கலத்தி வீரர்களில் வைத்திருப்பாரு அது எடுத்து முழுவதும் காதலை கழுத்தலாம் போட்டு கண்ணாடியில் பார்த்து நம்ம நாள் எப்படி இருந்தோமே முன்னாலும் எப்படி இருந்தோமே அடா எவ்வளோ அழகாக இருக்குதுனாலும் இருந்தது என்று கொஞ்சம் நேரம் வந்து இவைகளை உள்ளத்தில் உருவாக்கி சந்தோஷப்பட்டு கலத்தி ஆட்கள் வர கூட கலத்தி விடுவேன் கத்தர் பார்க்கிறார் என்னவன் அடுத்தாலும் போய் தோத்துறேன் அதெல்லாம் என்ன புரியாதுங்க அருமையாளர்கள் வழியிலே அவர்கள் நின்று போய்விட்டார்கள் முடிந்து போய்விட்டது அருமையான உலகத்தில் இருக்கிற நமக்கு உண்டு அவர்களை வெறுக்க வேண்டும் வெறுக்க வேண்டும் பந்தய சாதையில் ஓடுகிறவர்கள் ஓடுவார்கள் பந்தயத்தை பெறுகிறவன் ஒருவர் அவர்கள் எப்படி ஓட வேண்டுமா இச்சை அடக்கத்தோடு யத்தில் ஓடுகிற்கே கண்டதெல்லாம் இச்சித்துக் கொண்டு ஓடுவார் ஆனால் பின்னால் அவர் அவருடைய பரிசு பெற்று விடுவார் அவருக்கு முன்னாலே ஓடி விடுவார் என்று நாம் காண்கின்றோம் இது ஒரு பந்தய ஓட்டம் நாம் ஒரு பந்தயசாலையில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அல்லையா சாத்தான் இங்கே அதை பார் என்று நமக்கு முன்னாலே கொண்டு வருவார் அதை நாம் மனதிலே எழுப்பமாக ஓட்டம் பின்தங்கி விடும் ஓட்டம் சுலோபம் ஆகிவிடும் நம்முடைய குறிக்கோள் தவறிவிடும் எல்லாம் பிரகாசித்தவர்கள் நட்சத்திரங்களை போல இருந்தவர்கள் இழந்து விட்டார் நமக்கு எச்சரிப்பு உண்டாக்குகிறது அருமையான தேவருடைய பிள்ளைகள் நம்முடைய விண்ணப்பம் கத்திற்கு பெரியமானதாக இருக்க வேண்டும் இல்லாத விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை என்று நாம் காண்கிறார் தன்னுடைய சுக இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறபடியால் அவர்கள் அடையாமல் போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது என்று நாம் காண்கின்றனர் எழுதுகிறார் பாருங்க ஐம்பத்தி எட்டாவது வாரம் மூன்று டு ஒன்பது வரைக்குள்ள பாசிக்கிறான் ஏனென்றால் உங்கள் கைகள் அதாவது கைகள் ரத்தத்தினாலும் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது போய் இருக்கின்றது உங்கள் உதடுகள் பொது மா நம்பி மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள் தீமையை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள் கட்டுவரியனின் முட்டைகளை அடை காத்து சிலந்தின் நெசவுகளை நெய்கிறார்கள் அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள் கொடுமையான செய்கை அவர்கள் கைகளில் இருக்கிறது அவர்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத ரத்தத்தை சிந்து தீவிரிக்கிறது அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள் பால் கடைப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது சமாதான வழி சமாதான வழியை அறியார்கள் அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை பாதைகளை தாங்களே கோணலாக்கிக் கொண்டார்கள் அவைகளில் நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம் இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம் ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம் மகிமை உண்டாவதாக அறிவையானவர்களே இத்தனையும் செய்து கொண்டு விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறது மாட்டார் மாட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது நம்முடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு சில காரியங்களாவது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டென்றால் அவைகளை நாம் சரி பண்ணிக் கொள்ளவே வேண்டும் இல்லையிலா இல்லையில சரி பண்ணிக்கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகின்றது கர்த்துடைய பிள்ளைகள் ஒருவரோட பேசிக்கொள்ளும் போது கர்த்தரதை கேட்பார் அவர்களுக்காக ஞாபகம் என்று திறக்கப்படும் அதுல எழுதப்படும் என்னுடைய பிள்ளைகள் என்ன பேசுறாங்க என்ன பேசுறாங்க கூடும் போது பற்றி பேசுறாங்க என்ன பற்றி பேசுறார்களா தெய்வீகத்தை வசனங்களை பற்றி பேசுறார்களா என்னுடைய ஆன்மீக காரியங்களுக்காக பேசுகிறார்களா இல்லை அவர்களை கெடுத்து இவர்களை கெடுத்து உள்ள உடன் சகோதரன் சகோதரியை குறித்து பேசும்போது கத்தர் என்று சொல்கிறேன் என்றால் என்னுடைய தாயின் மகனுக்கு உதரவமாக நீ அவதூறு செய்கின்ற இவர்களை நீ பேசும் போது நடத்திக்கும் போது நான் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகின்றனர் இந்தியா தேசத்திலே கிறிஸ்தவர்கள் ரத்தம் சொந்துகிறார்கள் பொல்லாதவர்கள் துஷ்டர்கள் சாசு மக்கள் தேவருடைய குறைவா எழுந்து நிற்கிறார்கள் இப்படி காலவுகளை நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க சீக்கிரமா என்பதை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒருபோது பின்னால் கூப்பிட்டு சொல்லும் சத்தத்தை காதுகள் கேட்கும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்க காலத்தில் வந்து இருக்கிற தேவனை கூப்பிட்ட தேவ சத்தம் காதுக்கு கேட்க உடனே நமக்கு ஆறுதல் ஒன்றாக செய்யணும் இந்த ஸ்டேஜை நாம் வரையதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டு அவர் விரும்புகின்றார் அருமையான தேவடிப்பிள்ளைகளை விண்ணப்பம் பண்ண வேண்டும் இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணி செய்தால் அந்த விண்ணப்பம் கேட்கப்பட மாட்டாது என்ன வேணும் சொல்லுங்கள் இஸ்ரோவில் கணங்கள் காரான் யாத்திரை செய்தார்கள் இச்சையை வெறுக்கவில்லை இச்சையோடுதான் நடந்தார்கள் வழிய போகும்போது மாம்சம் ஆகாரத்தைப் பற்றி இறச்சியை பற்றிய ஆசை அவர்களுக்கு வந்துவிட்டது அது கிடைக்காதனால முருமுறுக்க ஆரம்பித்தார்கள் பழைய எகிப்த நினைத்தார் எகிப்து நல்லா சாப்பிட்டோமே இங்கே இந்த வனாந்திர வாழ்க்கையில் இதுவாக ஒரே மண்ணாவை சாப்பிட்டு முகச்சலடியா இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தார் கத்தர் அவைகளை வெறுத்தார் அருமையான ஜனங்களே நம்முடைய யாத்திரை பரலோசத்தினராக இருக்கின்றன உதறி தள்ளிவிட வேண்டும் பதினோராம் அதிகாரம் முழுவதும் பன்னிரண்டாம் அதிகாரத்தில் எழுதும் போது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அமைச்சிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்தியை நோக்கி நோக்கி தொடர்வோம் என்று சொல்லிருக்கிறத நாம் காணுகின்றோம் உலக பாடத்தை தள்ளிவிட வேண்டும் ஒன்றுமில்லை யாருமே ஆனவர்களே ஒன்றுமில்லை நான் சில இடங்களில் போகும்போது அங்கே பார்ப்பேன் ஒரு பெரிய ஜவுளி கடை வந்திருக்கு அங்கே போயிருந்தேன் இந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய மனப்பாரம் வேண்டும் பாருங்க நடத்துகிறது ஒரு நிம்மதியே இருக்காது ஒரு நிம்மதியும் இருக்காது என்ன நிம்மதி இருக்கும் ஒரு நிம்மதியும் கிடையாது நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க என்னமோ ஏதோ எவோ கொண்டு என்ன நடக்குது அந்த நிம்மதியும் இருக்காது ஆனால் அந்த நாடு வேலை செய்து நீர் ஆகாரத்தை சாப்பிட பாருங்க படுத்த உடனே குரட்டி தூங்கிடும் மாதிரி காலையில் தான் மொழிட்டு பார்ப்போம் தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் இல்லை பஞ்சு மாத்திரை போ பஞ்சியில் படுத்தாலும் தூக்கம் இல்லை இழைப்பாருலே இல்லை அங்கேருண்டு இங்கே இருந்து வேறு எப்போ இப்படினு தேவனுடைய பிள்ளைகளை அமழ்த்துகிறது வாக்கு என்னுடைய வாழ்க்கையில பொறுத்தளவில் நிறைய காரியங்கள் விடுதலை விடுதல ஒரு பெரிய பாறை எனக்கு இருந்தாலும் பல காரியங்கள் இருந்து ஒரு விடுதலை வாழ்க்கைக்குள்ளாக நான் போய்கொண்டே இருக்கிறேன் எங்கேயும் பிடிப்பே இல்லை ஒரு பிடிப்புமே இல்லை எனக்கு செய்கிறவர்கள் சரியாக செய்கிறார் நமக்கு பல வருத்தத்தை உண்டாக்கிறாரும் ஐயோ இப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டி ஆண்டவரு என்று எண்ணத்தக்கதாக இருந்தாலும் அது தேவனால்தான் ஆகிறது என்று நான் அறிந்து கொண்டேன் அறிந்து கொண்டேன் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டாரி மிகுந்த ஒரு பெரிய பாரத்தில் இருந்தேன் எனக்கு ஆறுதல் சொன்னார்கள் அவர்களுக்கு நான் சொன்னேன் நாங்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு இப்படிப்பட்ட ஆறுதல் சொல்லி இருக்கிறோம் மரண வீடுகள் பல வீடுகளில் போய் ஆறுதல் சொல்லி இருக்கிறவர்கள் வேறு அதாவது எனக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் எனக்கு தெரியும் ஆனால் அதனால என்னுடைய ஆறுதல் அடையாது எனக்கு ஒருவர் உண்டு தேட்டர்வாளர் தேட்டர் சுத்தாவியானவர் என்னை தேற்றினால் ஒழிய எனக்கு தேர்தல் கிடைக்காது என்று நான் அவர்களை பார்த்து சொல்லி இருக்கிறேன் அதுக்காக நான் ரொம்ப விசாரப்படலை ரொம்ப இதாக எனக்குள்ள எப்படி செய்வதன் அடுத்து என்கிற ஒரு பெரிய அலட்சம் எனக்குள்ள ஏற்பட்டது அருமையான கர்த்தரையோடு பேசினார் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது நலம்பலம் ஒன்றும் சோலாக்கோடா அதோடு விட்டா அதோடு என்னால் கோதுமை முதிர்ச்சி அடைந்து விட்டால் போயிடும் அம்பாரத்துக்கு போயிடும் முதிர்ச்சி அடைந்த உடனே அது படகசாலையிலே சேர்க்கப்படும் என்றுதான் வேதம் சொல்லுகின்றது சேர்க்கப்படும் நாம் காணுகின்றோம் அருமையான தேவ அக்கிரம சிந்த உள்ளத்தில் இருக்கவே இருக்க கூடாது ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டாராம் அக்கிரமம் எவருடைய அக்கிரமத்தை கேட்டார் என்னோ எனக்குரியும் <tos> <tos> <tos> எந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம் என்ன என்கிறது நாம் இங்கே பார்க்கின்றோம் அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் என்று விசுவாசம் இருக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நாம் முதலாவது பார்த்தோம் அவர்கள் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக ஆவிக்கப்படும் பெற்றவர்களாக இருக்கணும் இரண்டாவது பார்த்தோம் அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று விண்ணப்பித்தால் அந்த உண்ணப்பேட்காட்டாள் என்று நாம் அறிந்தோம் மூன்றாவதாக நாம் எவர்களை கேட்டுக்கொள்வோம் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று கேட்க வேண்டும் கேட்கிறவர்களை பெ சுவாசம் இருந்தாலும் இந்த மலை பார்த்து அகன்று படித்து விட்டு வயலில் ஒரு சின்ன குட்டி மாலை இருந்த அவர்களுக்கு என்ன என்றால் இப்படி ஒரு வசனம் இருக்கு இது போச்சுன்னா நமக்கு ஒரு குறுநீப்பாடு கிடைக்கும் கூடுதலாக விளையுமே ஒரு நாள்பத்தில் போயிட்டான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜோபண்ணிட்டு சடலத்தான் மேற்க பாத்தாங்க அங்கதான் இருக்குது அப்ப சொல்லிருக்காங்க எனக்கு தெரியும் அது போகாதேவனுக்கு மயமே ஜபத்தை விட்டுட்டாங்க அருமையான கேட்பவர்களை பெற்று பெற்றுக் கொள்வோம் என்று நம்பணும் விசுவாசிக்கணும் விசுவாசித்தால் அது கிடைக்கும் அது அப்படியே நடக்கும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அதுக்காக நான் ஆண்டு வரை சோதனைகிறேன் அலே இது காணியஸ்திரி நிறைய புதுமைகளை செய்கிறார் என்று கேள்விப்பட்டு என்னுடைய மகளுக்கு கொடிய உபத்திரம் அது நீங்க முடியாத விடுதலை கொடுக்க முடியாத அவர் கேட்க வந்தால் அதான் ஜபம் வந்து கேட்டான் என்னுடைய மகளுக்கு இறங்கினார் ஆண்டவர் சொல்லிட்டார் பிள்ளைகளின் அப்பத்தி எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல பிள்ளைகளுக்கு தான் என்னுடைய சோதனத்தை வைத்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அதாவது பார்த்து கொண்டு வருகிறோம் இப்படிப்பட்டவர்கள் தான் விண்ணப்பிக்க வேண்டும் அவர்களுக்கு தான் தேவ நன்மை வருகின்றோம் போடுகிறது அவள் கேட்டாள் ஆண்டவரே மெய் ஆண்டவரே ஆனாலும் அந்த மேதிலிருந்து கீழே துணிக்கிகள் இருக்கிறது எச்சிகள் இருக்கிறது அதே நாய்க்குட்டிகள் திங்குபெறும் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருந்த அவர் பிரஜாதி பெண் அவள் அவசுவாசம் எவ்வளவு பெரியது என்று ஆச்சரியப்பட்டு வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டால் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் விசுவாசம் விசுவாசம் அதற்கான பேச்சுவ விசுவாசத்திலே அளவு இருக்கிறது அல்லவா விசுவாசத்தில் அளவுபடி இருக்கிறது இவ்வளவு விசுவாசத்தை கேட்ட எப்படி கேட்டால் பெரிய விசுவாசம் என்று கண்டால் அநேகர் விசுவாசத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கூட பெரிய விசுவாசம் அந்த விசுவாசத்தின்படி பரலோகம் கிடையாது பரலோகத்துக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை நான் பார்த்துக்கொண்டு வருகிறது பெற்றுக் கொண்டாள் தேவனுடைய விண்ணப்பம் பண்ணினார் பெற்றுக் கொள்வோம் அவைகளை பெற்றுக் கொள்வோம் கத்திரவைகள் நமக்கு செய்வோம் என்று சொல்கிறார் அதற்காக நாம் நன்றி சொலத்துவமாக தேவனுக்கு மயிமை உண்டாகிறது பிள்ளைகளை இந்த பகல் வேளையில ஆண்டு நமக்கு தருகின்ற ஆலோசனை விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை தான் இன்றைக்கு அதோடு கூட சேர்ந்து பல காரியங்களை அறிந்தோம் அவைகளை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் சரியாயிருந்து கொண்டு கடவுளை பிள்ளைகளாயிருந்து கொண்டு ஆசீர்வாத பிறகு தகுதியுள்ளவர்களாயிருந்து கொண்டு நாம் ஜபிக்க வேண்டும் ஜபித்தா அதைப் பெற்று அவர் நீதியாக எண்ணப்பட்டது விசுவாசித்த தேவனுடைய பிரசுத்தவார்கள் எல்லாம் அவைகளை பெற்றுக் கொண்டார்கள் என்று நான் காணலோயா அந்த வருகை நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையும் அந்த பிறக அமைத்துக்கொள்ள தேவராகி கற்ற நமக்கு உதவி செய்வாராக ஆனவிகளோடு விடுகிறேன் தேவனோட கத்திரமையா தேவனுக்கு மையம் எப்படினால் தேவனு பிள்ளைகள கிழக்கு நேரங்களில் விண்ணப்பம் பண்ணுங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் விண்ணப்பம் பண்ணினால் காரியங்கள் சுத்தி ஆகும் நீங்கள் விரும்புகிறவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதால் கூடுதலாக நீங்கள் இந்த நிலையில ஜபம் பாருங்கள் கத்திர உடனே அருள்வார் அதில் அருள்வதற்கு காரதாமதமானால் காரணம் என்ன கண்டுபிடித்து அவைகளை சரி